வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அதாவது உன்னை போல் பிறரையும் நேசி இது கடவுள்கள் பொன்மொழி இல்லையா நம்மை போல் பிறரையும் நேசிக்கணும்னா நமக்குள்ள அன்பு இருக்கணும் பிறரை மட்டும் நேசிப்பதல்ல பிற உயிர்களையும் நேசிக்கணும் டாக்டர் சலீமலி அப்படிங்கிறவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எழு இந்தியாவில் இருக்கக்கூடிய அவைகள் வாழும் சூழல் அவற்றின் உணவு எல்லா விஷயத்தை பற்றியும் அவர் பகிர்ந்திருப்பார் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அவர் நூலகத்திலே அமர்ந்து கொண்டு ஆராய்ச்சி செய்யவில்லை அல்லது மற்றவரிடமிருந்து மற்ற புத்தகத்திலிருந்து குறிப்பிடுத்து அந்த புத்தகத்தை தயார் செய்யவில்லை அவர் செய்தது பல மணி நேரங்கள் தன்னுடைய செலவிட்டார் அவ்வாறு செலவிட்டதன் அன்பு செலுத்தும் பொழுது நல்ல பயனுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் இப்ப அன்பு அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் மேல வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு வரும் பொழுது கோபம் வரும் கோபம் வரும் பொழுது நமக்குத்தான் பல உடல் உபாதைகள் வரும் அன்போடு அன்போடு வாழும்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இது மருத்துவம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் சொல்லப்படும் உண்மை அல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அழகாக ஒரித்திருக்கிறார் ஆறு உயிர் உடம்போடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது அன்போடு நாம் வாழும் வாழ்க்கையின் பயனாக கிடைப்பது அப்போ அன்போடு நாம் எவ்வளவு அழகாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இந்த உடலோடு கூடிய உயிரும் வாழும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து ஆக அந்த உண்மையை நாம் உணர்ந்து அன்பு செலுத்த பழகிக்கொள்வோம் பிறர் மீது அன்பு செலுத்தி நம்முடைய வாழ்க்கையும் அழகானதாக மாற்றிக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமிட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி மூணு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு மீண்டும் குரல் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி